முயற்சி திருவினை ஆக்கும் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் முயன்றால் வெற்றி பெறலாம் அதுவும் தொடர்ந்து முயன்றால் வெற்றி பெறலாம் இதோ எடிசன் வாழ்வில் நடந்த சம்பவம் ரப்பரை கரைக்கும் ஒரு பொருள் உண்டா என்று கண்டுபிடிக்க நிறைய விஞ்ஞானிகள் பகிர்வத பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தனர் தாமஸ் அல்வா எடிசனோ கண்டுபிடிப்பு மன்னன் ஆனால் அவர் விஞ்ஞான கொள்கைகளை கடைபிடிப்பதை விட அனுபவித்திலேயே பல கருவிகளை கண்டுபிடித்தார் ஒரு நாள் தனது சோதனை சாலைக்குள் நுழைந்தார் ரப்பர் துண்டுகளை எடுத்தார் வெவ்வேறு சோதனை குழாயில் வெவ்வேறு ரசாயன பொருட்களை நிறைத்தார் ஒவ்வொன்றிலும் ஒரு ரப்பரை நுழைத்தார் அதில் ஒரு துரவம் ரப்பரை கரைப்பதைக் கொண்டு ஆனந்தம் கொண்டார் பின்னர் என்ன அவர் பாடியிருப்பார் என்பதை நாமே ஊகிக்கலாம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதில் செய்த சோதனையே என்று வெளி உலகத்துக்கு ஆடி ஆடி ஆனந்தம் கொண்டானடி தோழி ஆடி பாடி கூத்து அடித்தானடி தோழி நன்றி